رحمن رحيم يا ايها الذين امنوا املتكم الله بدروا ما بقي من الربا ان كنتم مؤمنين فئن لم تفعلوا فاعلموا بحرب من الله ورسوله وَإِن تُقْسِمْ فَلَكُم رُؤُوسُ أَمْوَالِكُمْ لَا تَظْلِمُونَ وَلَا تُظْلَمُونَ وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ مَا أَحَدٌ أَكْثَرَ مِنَ الرِّبَا إِلَّا كَانَ عَاقِبَةُ أَمْرِهِ إِلَى قِلَّةٍ مِمَّنْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ مَلْيٌ مَلْيٌ படித்து அல்லாஹ அவனுக்கு அனைத்து புகழும் உடைத்தாக்குகால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு தீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் திருக்குதரசுகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரிய முகமது அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் காந்தியமும் சமாதானமும் அலஹந்தர்களே அல்லாஹு மனிதர்களை படைத்ததோடு நின்று விடாமல் அவர்களுக்கு எத்தனையோ தேவைகளையும் வைத்திருக்கின்றான் பசி வரும்பொழுது உணவுடைய தேவை சாகம் வரும்பொழுது நீருடைய தேவை தன்னுடைய கலையை மறைத்துக் கொள்ள வீட்டுடைய தேவை தன்னுடைய மேனியை மறைத்துக் கொள்ள ஆடையுடைய தேவை இப்படி எத்தனையோ தேவைகளை அல்லாஹு மனிதர்களுக்கு வைத்திருக்கின்றான் எனவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யவும் வேண்டும் மறுத்து அவர்களின் மீது அல்லஹ் சில கட்டளைகளையும் சில கடமைகளையும் சில விதிமுறைகளையும் அல்லாஹு ஹானகத்தால ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் வேண்டும் மறுமுனையில் அல்லாஹுடைய உத்தரவுகளையும் கட்டளைகளையும் நிறைவேற்றவும் வேண்டும் நிதான பெரியார்களே கனவான்களே சகோதரர்களே எனவே தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் ஏதாவது ஒரு அடிப்படையில் ஒரு தொழில் அல்லது வியாபாரம் அல்லது விவசாயம் அல்லது கூலி வேலைகளில் மனிதர்கள் இன்று ஈடுபட்டு அவைகளில் தாராளமாக ஈடுபடலாம் ஏன் அதை விட ஒருபடி மேல் ஏறி அவைகளில் ஈடுபடுவதும் மிக முக்கியமான ஒரு வணக்கம் நபி அவர்கள் சொன்னார்கள் தொழிலை வியாபாரத்தை தேடி சம்பாதிப்பதற்கு அது பருதுக்கு பின்னால் உண்டான இன்னும் ஒரு பருது என்று வியாபாரம் பருது என்று கூறிக்கொண்டு அதிலே இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஈடுபட்டு அல்லாஹோடைய கச்சனைகளை அவனுடைய சட்டத்திட்டங்களை அவன் நமக்கு கடமையாக்கிய முக்கியமான வணக்கங்களை விட்டு விடுவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை அல்லது அதற்கு மாற்றமாக தொழிலை விட்டுவிட்டு வியாபாரத்தை விட்டுவிட்டு மனைவி சேவை இல்லை குடும்பம் சேவை இல்லை குழந்தை சேவை இல்லை இருபத்தி மணி நேரமும் நான் வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றேன் ரிக்கிரி செய்து கொண்டே இருக்கின்றேன் கொரானை ஓதிக்கொண்டே இருக்கின்றேன் நோட்டுகளை பிடித்து தொழுகைகளில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றேன் என்று கூறுவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அதற்கு என்று கூறப்படும் நபியவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமத்தில் சுறவரம் கிடையாது மேலா பெரியும் குறை ஏற்படாத விதத்தில் ஒரு மனிதன் இரண்டையும் சமாளித்துக் கொண்டு நடப்பதற்கின்ற அதுதான் மிக முக்கியமான அம்சம் தொழிலையும் கவனித்துக் கொள்ளலாம் வியாபாரம் விவசாயத்தையும் கவனித்துக் கொள்ளலாம் மறுபடியும் அல்ல கட்டளைகளில் எந்த ஒரு தடங்கள் ஏற்பட்டு விடாமல் வணக்கங்களில் எந்த ஒரு இடையூறும் ஏற்பட்டு அதையும் சம்பளம் கடைபிடிக்கவும் வேண்டும் நபிமார்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம் நபிமார்கள் தொழில் செய்திருக்கின்றார்கள் அதிகமான நபிமார்கள் ஆடிகளை அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் கூட அவர்கள் இரும்பை உருக்கி அதன் கவசங்களை செய்து அதன் தான் தன்னுடைய அலாலான உணவை தேடினார்கள் என்று சரித்திரங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கொரானிலும் அல்லாஹ் கூறுகின்றான் அவருக்கு நாம் இரும்பை மிருதுவாக்கி கொடுத்தோம் அவர் இரும்பை உருக்கி அதன் மூலமாக கவச சட்டைகளை செய்து அதை விட்டு தான் தன்னுடைய உணவுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள் ஹதரத் தாவூத் அலேஹி சலாது கலாம் அவர்கள் ஏன் ஹதரத் மூசா அழகுவம் சுமார் பத்து வருடங்களாக ஆடு அதிகமான நபிமார்கள் ஆடுமைக்கூடிய தொழில்கள் நம்முடைய தலைவர் முகமது அலஹி வசல்ல மக்காவுடைய அஜியாத் மலையிலே ஆடுமைத்திருக்கின்றார்கள் என்றும் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் மதீனாவுல ஜுருப் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நபி அவர்கள் விவசாயம் செய்திருக்கின்றார்கள் நுபுவத்திற்கு முன்னாள் வியாசார நோக்கத்தின் மூலமாக நபியவர்கள் இரண்டு தரவை சாம் தேசத்திற்கு பிரயாணமும் செய்திருக்கின்றார்கள் அதிகமான சகாபாக்கள் கூலி வேலைகளும் செய்திருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்குரிய சகோதரர்களே நபிமார்களாக இருக்கட்டும் சகாபாக்களாக இருக்கட்டும் அதற்கு பின்னால் வந்த பெரும் பெரும் இமாம்களாக இருந்தாலும் சரி துனியா ஊழிய தன்னுடைய சேவை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஏதோ ஒரு அடிப்படையில் ஊரை பூ செய்து கொண்டே இருந்திருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே ஆகா தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி வியாபாரமோ விவசாயமோ உத்தியோகமோ கூலி வேலையோ எதுவாக இருந்தாலும் குரான் மாத்திரம் அல்ல நபியை பின்பற்றுவது நோன்பு பிடிப்பதில் ஹஜ்ரா செய்வதில் மாத்திரமல்ல நபியை பின்பற்றுவது தொழிலையும் நபியை பின்பற்ற வேண்டும் தொழிலில் அந்த பலத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வியாபாரத்துடைய நாம் வைத்துக் கொண்டு நாம் நினைத்தபடி வியாபாரம் செய்ய முடியாது அந்நியவர்கள் வகுத்ததை போன்று தொழில் செய்ய முடியாது தொழிலுக்கும் ஒரு வரையறை வியாபாரத்திற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது அந்த முறைப்படி செய்தோம் என்றால் அவைகளையும் அல்லாஹ் வழக்கமாக மாற்றிவிடுவான் பெரிய கனவான்களே அதனால தான் வியாபாரத்தை நமக்கு வியாபாரம் உள்ள தொழிலை வேலையில் வியாபாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி விட்டான் வட்டியை உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் இன்னும் கூறுகின்றான் எம் அல்லது நம்முடைய மசாத்துக்கு பின்னால் கூட அதனால் ஏற்படக்கூடிய பாரதூரமான விளைவுகளை நம்முடைய சந்ததிகள் சந்திக்கத்தான் செய்வார்கள் வட்டியை அல்லா அழித்தே தீர்வான் சஜசாவை அல்லாஹு வளர்ப்பான் என்று மற்றொருடைய அல்லாஹூ குரான்ல குறிப்பிடுகின்றான் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே முதுமார் எழுபத்தி மூன்று வாசல்கள் இருக்கின்றன அந்த வட்டிக்கு எழுபத்தி மூணு இருக்கின்றன அதில் ஆக தாழ்ந்த வாசல் ஆக இலேசான வாசல் எது சொன்னால் ஒருவன் தன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் மேலும் ஒரு தடவை முகமது ஆறு தடவை விபச்சாரம் செய்வதை விட கடினமானது முப்பத்தி ஆறு விபச்சாரம் செய்வதை விட கடினமானது என்று முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றனர் மேலான பெரியார்களே கனவான்களே சகோக்களே உலகத்தில் உள்ள மூடை முடுக்கெல்லாம் இந்த வட்டி பரப்பிவிட்டார்கள் இஸ்லாமியர்களுக்கு ஏதோ நூற்றில் ஐந்து வீதமானவர்கள் இதிலிருந்து விதிவிலக்காக இருக்கலாம் ஆனால் நம்முடைய சமூகத்தில் உள்ள மிக அதிகமானோர் இந்த பழக்கத்திற்கு ஆளாதி விட்டார்கள் மார்க்கெட் வரைக்கும் சாதாரணமான குஸ்டி வீட்டிலிருந்து பெரிய மாளிகை வரைக்கும் எந்த ஒரு சிறிய தொழிலை செய்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஒரு தொழிலை வியாபாரத்தை செய்தாலும் சரி அதை கொண்டு வந்த வட்டியுடன் அந்நியவர்கள் இணைத்து விட்டார்கள் மேலானி வேண்டும் என்ற நோக்கத்தை முன்னால் வைத்து உலகம் இந்த வட்டியை பரப்பிவிட்டார்கள் இதற்கு எத்தனையோ பெயர்களை வைத்துக் கொண்டு மட்டி ஆனால் அதற்கு அழகான முறையில் வைத்துக் கொண்டு உலகம் ஏதோ மக்களுக்கு பெரிய அளவில் நாம் உபகாரம் செய்கின்றோம் உங்களுக்கு உதவி செய்கின்றோம் உங்களை பாதுகாக்கின்றோம் என்ற போர்வையில் மனிதர்களுடைய இரத்தங்களை ஆன்மீகம் நாளுக்குச்சு நாள் குறைத்து கொண்டே இருக்கின்றார் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவா கரே சகோதர்களே ஓரளவில் மார்க்கத்தில் பேருந்துகள் ஆனவர்கள் மார்க்கத்தில் முக்கியர்கள் என்று குறிப்பிடக்கூடியவர்களும் கூட இதில் இருந்து விடுபட்டதாக இல்லை நோக்கம் என்ன பணம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் பணக்காரனாக மாற வேண்டும் நாலு பேருக்கு முன்னால் தடை நிறுத்த நிறுந்து நிற்க வேண்டும் நல்லொரு வாசனத்தை வாங்கிவிட வேண்டும் பெரிய ஒரு வீட்டை கட்டிவிட வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தில் எந்த முறையில் சம்பாதித்தாலும் சரி அது ஹலாலான முறையா ஹராமான முறையா கூறுமான முறையா கூடாத முறையா அந்த முறைகள் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு இன்று நம்மவர்கள் பணம் பணம் என்ற அந்த பதத்திற்கு கீழால் சென்று கொண்டிருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோ நமக்கு உணவு தான் மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் இஸ்லாமியர்களுடைய உணவு இருக்கின்றது அந்த உணவின் மூலமாகத்தான் அவர்கள் சீரழிவதும் சீராகுவதும் இரண்டும் அமைந்திருக்கின்றது நம்முடைய உணவு நம்முடைய உணவு சுத்தமாகிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய உடல் சுத்தமாகும் உடல் சுத்தமாகிவிட்டது என்றால் அந்த உடலால் வெளியாக கூடிய செயல்கள் நல்ல செயல்கள் வெளியாகும் ஏற்பட்டுவிடும் அந்த உடல் கெட்டதாக மாறிவிடும் உடல் கெட்டதாகிவிட்டது என்றால் அந்த உடலால் வெளியாக செயல்கள் அந்த உடலால் வெளியாகக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் இஸ்லாத்திற்கு மாற்றமானவைகள் வெளியாக இருக்கும் நமக்கு நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கின்றது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நடந்த பல சரித்திரங்களை நபி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சிலர்கள் கூறுவார்கள் குறிப்பிட்டு ஏன் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக பக்கத்தில் இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் ஒரு பூமி தன்னுடைய ஒரு நிலத்தை அடுத்தவருக்கு விற்றுவிடுகின்றார் நிலத்தை வாங்கியவர் அந்த நிலத்தை தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அதிலிருந்து பெரிய ஒரு தங்க புதையில் கிடைத்து அந்த நிலத்தை யாரிடம் வாங்கினாரோ அவர்கிட்ட கூறிவிடுகின்றார் உங்களிடம் இருந்த நிலத்தை தான் வாங்கினேன் புதையலை நான் வாங்கவில்லை அதனால் புதையலை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று திருப்பி கொடுத்துகின்றார் இதற்கு நேர மாற்றமான நிகழ்வுகள் நம்முடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்கு நாம் சொந்தக்காரன் அல்ல அதற்கு நாம் உரிமைக்காரன் அல்ல ஆனால் அவருடைய காணியை எடுக்க வேண்டும் அவனுடைய சத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான வேலைகளை செய்து அடுத்தவர்களுடைய பொருள்களை சொந்தமாக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் உங்களிடம் வாங்கினேன் இந்த புதையலை வாங்கவில்லை அதிலே உள்ள அனைத்தையும் சேர்த்து விட்டுவிட்டேன் இதை நான் எடுக்க மாட்டேன் இரண்டு பேர்களுமே கூறுகின்றார்கள் இந்த தங்க புதையலை எடுப்பதற்கு நான் தயாரில்லை பின்னால் ஒரு நீதிபதியிடம் செல்கின்றார் அவர்களிடம் கொண்டு போகப்படுகின்றது அவரும் முடியாது இறுதியில் இருந்த ஒருவருடைய ஆண் குழந்தையை மற்றவருடைய பெண் குழந்தைக்கு திருமணம் முடித்து அவர்களுக்கு இதை அதற்கு <muchas> அவர்களுடைய ஒரு சாப்பிடுவதை பார்க்கின்றார்கள் சொன்னார்கள் சத்தியமாக நான்கு தினங்களுக்கு பின்னால என்னுடைய வயிற்றுக்குள்ள நுழைய கூடிய முதலாவது கவலம் உணவுதான் இந்த ஈட்டப்படம் என்று சொன்னார் அந்த அளவுக்கு நபியவர்கள் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அழகான உணவுடைய விடயத்தில் நபியுடைய வீட்டில சதக்காவுடைய பொருட்களும் இருந்தது நபியவர்கள் சாப்பிட முடியாது மேலான பெரியார்களே கனவான்களை தகவல்களே ஒரு தடவை நபியவர்கள் இரவு நேரத்தில் இப்பொழுதை போன்று வெளிச்சங்கள் கிடையாது தன்னுடைய படுக்கைக்கு பக்கத்திலே ஒரு ஈட்டப்படம் கிடைக்கின்றது அதை எடுத்து நபியவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் ஆனால் அந்த ஈட்ட படத்தை சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால இரவு ார்கள்வர் நீங்கள் தூங்காமல் விழித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அதுக்காவுடைய ஈட்டப்படமோ என்ற பயத்தின் காரணமாக முழு இரவும் எனக்கு நெச்சிரியை வருகின்றது காலத்திற்கு முன்னும்பியுடைய காலத்தில் வாழ்ந்த சகாபாக்களும் மிக முக்கியமான சகாபி மதீனாவில் அவருடைய தோட்டத்திலே விளையக்கூடிய ஈர்த்தப்பழங்கள் மிகவும் ருசியான ஈட்டப்படம் நவியவர்கள் கூட அடிக்கடி போய் சாப்பிடுவார்கள் விளைந்த கொஞ்சம் ஈர்த்தப்படங்களை அனுப்பி வைக்கிறார்கள் அதை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் ரவி அல்லாஹாலுமோ அவர்களுக்கு சிறிது ஆத்திரம் என்னுடைய தோட்டத்தில் விளையக்கூடிய ஈட்டப்படம் ருசியானது சுத்தமானது அப்படி என்றும் நீங்க இதை திருத்த மிகவும்ி பெற்ற ஒருவர் அதிகாரிப்பி வைக்கின்றார்கள் மன்னருக்கு முன்னால் சென்றுவிடக் என்று பயந்து மக்களுக்கு இமாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த தோட்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் வசூலிக்க கூடிய ஒரு ஜமா அந்த கடந்து செல்கின்ற ஒருவர் அவர் ஈட்டப்படமா ருசியானது அல்லது ஈட்டப்படமா ருசியானது ஈஸப்படம் தலுச்சக்காரமாக இருந்தது கேட்டார்கள் ஈட்டப்படம் சக்கராவுடி ஈட்டப்படம் ருசியானதா அல்லது சூப்பாவுடி ஈட்டப்படம் ருசியானதா என்ற கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள் அவரை <laughs> என்று உணவு வைத்துக்குள்ளே சென்றுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் அல்லாஹ் கருடலது سريع என்று அமரையும் அல்லாஹ் ஏற்று கொள்ள மாட்டான் என்று முஹம்மத் صلى الله عليه وسلم அவர்கள் கூற இருக்கின்றார்கள் ஹதீஸ்ல. ወటి விஷயத்துல அல்லாஹ் எந்த lucru எترك செய்தான் என்றால் குர்ஆன்ல கூறுகின்றான் யா ايஹுல் லதீனா அமல் தக்குல்லாஹா ودரூ மா பக்கி மினல் ரிபா ஃகுன்তুম மின். iman குடவர்களே அல்லாஹ்வை பைந்து கொள்ளுங்கள். எதற்கு முன்னால் நீங்கள் வட்டிக்கு எடுத்தது கொடுத்தது அதை அதை தொழிலை உங்களால் விட முடியாது விடமாட்டேன் என்று நீங்கள் பிடிவாதமாக இருந்தீர்கள் என்றால் அல்லாவுடன் யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாக கொள்ளுங்கள் வேறு எந்த ஒரு பாவக்குடி விஷயத்திலும் அல்லாஹ் தன்னுடன் செய்யும் வரைக்கும் யாரையும் அழைத்ததில்லை ஆனால் கடுமையானது என்றால் அல்லா கூறுகின்றான் என்னுடன் செய்ய தயாராகுங்கள் என்று அல்லா கூறுகின்றான் என்றால் எவ்வளவு பயங்கரமானது ஆனால் மீதான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான் கணேசா அவர்களே நம்முடைய சமூகத்தில் உள்ள அதிகமானவர்கள் அவர்களுடைய பசிக்கு அல்ல வீடு இல்லாமல் இருக்கின்றது அவர்களுடைய தாராளமான மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ வகைகளில் இன்று மத்தியிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்குள் வைத்துக் கொண்டு அல்லது என்று எல்லாமே வட்டி போட்ட குட்டிகளை தவிர அதில் வைக்கப்பட்ட பெயர்களை தவிர வேற ஒன்றும் அதை செய்யாமல் நம்முடைய வாகனத்தை எடுக்கவே முடியாது அது அரசாங்கத்துடைய ஒரு சேப்பதன் காரணமாக வேண்டும் என்றால் போட்டுக் கொள்ளலாம் அல்லாஹர் நம்மை படைத்தான் நமக்கு உணவை தந்து கொண்டிருக்கின்றான் அவன் தான் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் பாதுகாப்பான் என்ற பணங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் விகிதம் அரசாங்கத்துக்கு செல்லக்கூடிய பணத்தில் முப்பதுக்கும் அதிகமான விகிதம் முஸ்லிம்களுடைய பணம் தான் ஒரே ஒரு பணக்காரர் அவருடைய குழந்தையை பாதுகாப்பதற்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு வருடத்திற்கு மாற்ற பனிரெண்டு லட்சம் ார் ஒருவர் எ ஆயிரம்மவர்கள் ஹான முறையில் வீணாக தளத்தில் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவால் கணேஷ் யாரது வாங்கினேன் கூட வெக்கம் பெரிய ஒரு சாதனை செய்து கொண்டிருக்கின்றேன் மேலான பெரியார்களே கணேஷ் வத்தி வாங்கக்கூடியவர் மற்றும் அனைவர்களையும் நபிவர்கள் நபி அவர்கள் யான செய்திருக்கின்றார்கள் அல்லாஹுவும் சாபம் பெற்றிருக்கின்றான் நபி அவர்களும் சாபம் ஆனால் அல்லாஹுவாலும் அவனுடைய நம்மவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே அதனால நாளுக்கு நாள் வறுமை வந்து கொண்டே இருக்கின்றது நீங்கள் எப்பொழுது தான் பற்றியின் மூலமாக சம்பாதித்தாலும் அதனுடைய அன்பிற்கு கனவான்களே தகவல்களே அதனால வந்து கொண்டே இருக்கின்றது ஒருவர் வக்தியை எவ்வளவு தான் அதிகரித்துக் கொண்டு சென்றால் இருக்கிறது அதனுடைய முடிவு குறைவிலை தான் கொண்டு போய் சேர்க்கும் நாசத்திலே தான் கொண்டு போய் சேர்க்கும் அழுவல சேர்க்கும் அன்பு அவர்களுக்கு முன்னால் சகாபாக்கள் தன்னுடைய வாள்களை காட்டவில்லை ஈர்த்துகளை காட்டவில்லை அம்புகளை காட்டவில்லை ஆயுதங்களை காட்டவில்லை அவர்கள் ஆயுதங்களை காட்டி பயன்படுத்துவார்கள் அந்வர்களுக்கு முன்னால் சகாபாக்கள் தன்னுடைய வாள்களை காட்டவில்லை ஈர்த்திகளை காட்டவில்லை அம்புகளை காட்டவில்லை ஆயுதங்களை காட்டவில்லை அவர்கள் ஆயுதங்களை காட்டி பயமுறுத்துவார்கள் இவர்கள் காட்டுவார்கள் ஓட்டாவை காட்டுவார்கள் முழு செய்வார்கள் தன்னுடைய இரண்டு கைகளை உயர்த்தி விட்டால் போதும் காதல்கள் எல்லாம் நடுங்கி விடுவார்கள் அவர்களுடைய சக்தி இருந்தது அன்னியவர்களுக்கு தெரியும் இவர்கள் கையை ஈட்டி விட்டார்கள் என்றால் இவர்களுடைய துறாக்கள் கபூலாகவிடும் அந்த அளவுக்கு அதிகமாக துவா மறுத்தார்கள் ஏன் துவா சாதாரணமான நம்பியர்கள் சொன்னார்கள் அந்த நதியுடைய கரையிலே வின் கொண்டு சத்தம் போட்டு சொன்னார்கள் யாராவது இந்த படையில பெரும் தவறு செய்தவர்கள் இருந்தால் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அந்த முப்பத்தி ஆறாயிரம் பேரில் ஒரு Uh -huh. What are you? கூட இருந்து நான் பெரும் பாவம் செய்தேன் என்று கூறவில்லை என்றால் முப்பத்தி ஆறாயிரம் பேரும் உண்டதனால்தான் அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபியோட தண்ணீர் குடிக்கூடிய ஒருத்தகாத சொல்லும் பதிவு செய்ய அவர்கள் எதிரதா சரித்திரத்தில் கூறப்படுகின்ற மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே உணவு சுத்தமாக இருந்தது வியாபாரம் இருந்தது அவர்கள் கையை ஏந்திவிட்டால் அவர்களுடைய திராவை அல்லாஹ் கபுல் செய்து விடுவான் ஆனால் இன்று நாம் பார்க்கலாம் நம்முடைய உணவில் ஹராம் கலந்துவிட்டது நம்முடைய தொழிலில் ஹரம் கலந்துவிட்டது ஹராம உணவை நம்முடைய வாலிபு ஆண்களும் பெண்களும் சாப்பிடுவதன் காரணமாகத்தான் பயங்கரமான பாவ செயல்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் உணவு சுத்தமாக இருந்தால் அவர்களுடைய உடலால் வெளியாகக்கூடிய செயல் சுத்தமாக இருக்கும் உணவு கெட்டுவிட்டது அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு கெட்டதன் காரணமாக பயங்கரமான மோசமான பாவங்களுக்கு நம்முடைய வாலிபு ஆண்களும் பெண்களும் அந்த பாவங்களை கூடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் கண்ணால் பார்ப்பது காலால் கேன் வயிற்றுக்குள் சென்று உணவு வளர்ந்த அந்த உடல் தான் அவனை இழுத்துக் கொண்டே இருக்கே தவிர நல்லவேளை உற்சாகப்படுத்தாது அவர்களே ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் என்ன ஏற்பட்டாலும் சரி முறையில் தொழில் செய்து வியாபாரம் செய்து காட்டி என்று சொல்லவர்களும் <laughs> சொன்ன ஒவ்வொருக்கு மேற்பட்டூபா ஒவ்வொருவருக்கும் கொடுங்கள் என்று சொன்னொஸ் கூட அவரது எடுத்துக் கொண்டார்கள் பெரிய ஒரு கணக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் அதற்கு ஐஷாவே துவார் செய்கின்றார்கள் தக்காக உலாகும் என கல் சபியில் என்ற ஊட்டிலிருந்து அப்துல் பணத்தை புகத்துவானாக என்று அதற்கு ஐஷா துவார் செய்தார்கள் அதற்கு பின்னால் தலைமிருந்த அடிமைகளை உரிமைட்டு அவர்களுக்கு பெரிய அளவு பணத்தை கொடுத்து விடுகின்றார்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதை விட்டுவிட்டு செல்கின்றார்கள் தங்க பிஸ்கட் நம்முடைய காலத்தில் உள்ள மூன்று அங்குளம் உள்ள திஸ்க்கல்ல பெரிய தங்க திஸ்கட்டுகளை விட்டு அளவுக்கு உடைப்பதற்காக வேண்டி சில ஆண்கள் கோதாரிகளை எடுத்து அந்த தங்க கட்டிகளை உடைக்கின்றார்கள் உடைத்து உடைத்து அவர்களுடைய கைகளும் மறத்து விட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது மூவாயிரம் ஆடுகள் ஆயிரம் புத்தகங்கள் ஊருக்கு மேற்பட்ட குதிரைகள் அவர்களுடைய மனைவினர்களில் நாளில் ஒரு மனைவி மாத்திரம் பல லட்சக்கணக்கான கிரகங்கள் கிடைத்ததாக சரித்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் மதிய வியாபாரத்தை ஆரம்பித்தது பயிறு வியாபாரம் வியாபாரம் அலகான முறையில் ஆரம்பித்தார்கள் அல்ல அந்த அளவுக்கு அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தான் மேலான பெரியார்களே அங்கிருந்த கனவாங்கரேஷ் அவர்களே அதனால் அங்கே பெரிய ஒரு சதித்து தந்தான் முஸ்லிம்களுடைய பலத்தை குறைக்க வேண்டும் முஸ்லிம்களுடைய பலம் உடல் பலம் அதை குறைப்பதற்கு உலகம் போராம் அவர்கள் இறக்கி வைத்து விட்டார்கள் அந்த போதை ஒத்துக்களுக்கு நம்முடைய ஆங்கிலில் சிலர்கள் அடிமைகளாகி அவர்களுடைய உடற்புடைய விரி ரங்கமான பலம் உடலுடைய விரங்கமான சக்தி சென்றுவிட்டது அடுத்த சக்தி தான் ஆன்மீக துவைய பலம் நம்முடைய முறைக்கு எதிரை போன்றிருக்கக்கூடிய அந்த துவாவுடைய பலத்தை குறைப்பதற்குத்தான் அவர்களை உலகம் பூரா வட்டியை பரப்பிவிட்டார்கள் சகோதர கோடிக்கணக்கான மனிதர்கள் உலகத்தில் ஒவ்வொரு நாடும் பல இலட்சம் பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒன்று சேருகின்றார்கள் புனிதங்கள்ல கூட துக்கள் செய்யப்படுகின்றது ஏன் அந்த துறாக்கள் நிராகரிக்கப்படுகின்றன ஏன் அந்த துறாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்க என்றால் மிகம் ஏற்றுக்கொள்வான்து பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பெரியே அன்பிற்குரிய கணவான்களே சகோர்களே சாப்பிட்டவன் எவ்வாறு எழும்புவான் என்றால் உள்ளதுகும நாள அவர்கள் எலையில் பிடித்தவனை போது பைத்தியக்காரனாகத்தான் எழும்புவான் என்று அல்ல வட்டியின் மூலமாக உலகத்தில் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பல சங்கதி சங்கதியினர்கள் ஆபத்திற்கு ஆளாக்கப்படுவார்கள் பயங்கரமான தண்டனை இருப்பதாக இருக்கின்றான் வியாபாரத்தை சிறிய அளவு இருந்தாலும் சரி சாதாரணமான முறையில் இருந்தாலும் சரி அதை முறையில நாம் ஆக்கிக் கொண்டோம் என்றால் அதில் பறக்க செய்வான் அதில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் அதன் மூலமாக நம்முடைய குழந்தைகள் நல்லவர்களாக குழந்தைகளாக வளர்வார்கள் வீசிருக்கே முறையில் சுத்தமான முறையில் நாம் நம்முடைய தொழிலை செய்வதற்கு எல்லாம் நம் அனைவர்களுக்கும் ஜோதி செய்வான மன்னிப்பாளாக பெற்றோர்கள் உட்கார்கள் உறவினர்கள் ஆண்கள் பெண்களுடைய தாங்குடைய மன்னிப்பாயாக எல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இஸ்லாமிய முறைப்படி தன்னுடைய தொழிலை ஆக்கிக் கொள்ள போதை வியாபாரத்தையும் தந்தமான தொழிலிருந்து உடையையும் தந்தமான உணவு உடைகள் இருந்த அனைவர்களையும் பாதுகாப்பாயாக விசேஷமாக நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அகற்றி அச்சமற்ற பயமற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக எல்லா மக்களுக்கு மத்திய முறைப்படி வாழ்ந்து நம்முடைய முடிவை நல்ல முடிவாக